ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் தொடர்ந்து சத்யகாமோபாக்கியானம்னு சொல்லக்கூடியதான சாந்தோக்கியோபனிஷத்தில் ஜாபாலி மகர்ஷியினுடைய சரித்திரத்தை பார்க்குறோம் இந்த சரித்திரத்தில் முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா தகப்பனார் காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணினால் உடனே அந்த காயத்ரி மந்திரமானது சித்தியாயிடுறது அந்த குழந்தைக்கு தகப்பனார் அல்லாமல் வேறு யாராவது பிரம்மோபதேசம் பண்ணினால் அதை ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும் சித்திக்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு ரகசியம் இந்த சரித்திரத்தில் இருக்குது அப்படி அந்த குருவானவர் இந்த சத்யகாமனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வச்சு அவன்கிட்ட சொல்கிறார் நீ ஒரு குறிப்பிட்ட காலம் தபஸ் பண்ணணும்ப்பா நீ காயத்ரி தபம் நிறையா பண்ணணும் அது ஆற்றுல உட்காண்டிருந்தால் காயத்ரி தமம் பண்ணணும்னு தோணாது ஆகையினாலே நான் அதுக்கு உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோஜனை பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணுறார் என்ன பண்ணினார்னா கிருஷானாம் அபலானாம் சதுஷதா காஹா நிராகிருத்திய உவாச்சா நானூறு மாடை அரிசின் வர சொன்னார் அந்த நானூறு மாடை அழிசின் வந்து அவன்ட்ட கொடுத்து இமா சௌமிய அனுசம்பிரஜேதி இந்த பசுக்களை பூரா நீ ஓட்டின்னு போகணும் அப்படியே அது மேஞ்சுண்டே போகும் காடு இல்லை நீயும் அதற்கூடவே போகணும் செய்ய வேண்டியது மூணு தான் 3 வேலை சந்தியா காலம் வர்ற பொழுது மூன்று வேலையும் சந்தியா வந்தனத்தை பண்ணணும் ரெண்டு வேலையும் சவிதாதானம் பண்ணணும் பாக்கி நேரங்களில் காயத்ரி ஜபம் பண்ணணும் அப்படி காடுகளில் கிடைக்கிற பழங்களோ கிழங்குகளோ என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்கிற அதற்கு ஏற்பாடு பண்ணி இந்த நானூறு மாடை அனுப்புகிறார் அவனோட நானூறு மாடை ஏன் அனுப்பினார் அப்படின்னா இந்த சரித்திரத்தினுடைய பாக்கி கர்கசம்ஹிதையில் இருக்குது கர்கசம்ஹிதையில் பார்த்தால் இந்த சரித்திரத்தில் என்ன சொல்கிறார்னா நானூறு மாடை அவர் எப்படி தேர்வு பண்ணினார் கௌதமர் அப்படின்னா மொத்தம் உருப்படிகள் நானூறு முந்நூற்றி நாற்பது உள்ள பசுமாடுகள் கண்ணுக்குட்டியோடு முந்நூற்றி பசுமாடு முந்நூற்றி நாற்பது இருபது வயசான மாடுகள் நாற்பது ரிஷபம் கால மாடுகள் அப்படி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார் அப்படி கொடுத்தோ இது எவ்வளோ காலம் இந்த நானூறு மாடு எண்ணிக்கை கூடும்ன்னு கணக்கு பண்ணி அவன்கிட்ட கொடுத்தோ சொல்கிறார் அவர் த அபிப்ரஸ்தாபயன் வாசா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இந்த மாட்டை ஓட்டினு போகிறேன் அப்படின்னு கிளம்புற பொழுது அவனை பார்த்து சொல்கிறார் கௌதமர் ந அசசிரே ந ஆவர்த்தேயா இஷகணம் புரோவாச தாயதா சகசிரம் சம்பேது ஹே சத்தியகாமா இந்த பசுக்கள் நானூறு மாடுகள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் இந்த நானூறு மாடுகள் ஆயிரம் மாடாக எப்போ ஆகிறதோ அப்போதான் நீ திரும்பி இங்கே வரணும் இந்த ஆசிரமத்துக்கு அது வரையிலும் நீ தபஸ் பண்ணணும் தபஸ்ன்னா காயத்ரி தபம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு உத்தரவு பண்ணுறார் அப்படியே பண்ணுறேன்னு சத்தியகாமனு சொல்லிவிட்டு அந்த நானூறு மாடையும் ஓட்டினு போகிறான் மேக்கிறதுக்கு அப்படியே மாடுகள் போயின்ண்டே இருக்குது புல் ஜலம் கிடைக்கிற இடத்த நோக்கி போயின்ண்டே இருக்குது இவரும் கூடவே போகிறார் அந்தந்த காலங்களில் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் சமிதாதானத்தை பண்ணுறது போகிற வழியில் அஸ்வத்தம் அரசு புற மரங்கள் வர்ற பொழுது சமித்துக்களை எடுத்து வச்சுக்கிறது சமிதாதானத்துக்கு பாக்கி நேரங்களில் காயத்ரி தபம் பண்ணுறதுன்னு அப்படி பண்ணிட்டுருக்க கர்கசம்ஹிதையில் என்ன சொல்கிறாருன்னா எத்தனை வருஷம் இவர் அது மாதிரி போனார் எத்தனை வருஷத்தில் அந்த நானூறு மாடு ஆயிரம் மாடாக ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறார் இருபத்தி மாதம் இருபத்தி நாள் ஆச்சு அப்படின்னு கரு கர்கம்ஹித்தை சொல்கிறது அதாவது ரெண்டு வருஷம் ஒரு மாதம் போகிற அப்படியே மாடோட போயின்ண்டே இருக்கு அப்படியே ஒரு நாளைக்கு போகிற பொழுது சாயங்காலம் அஸ்தமிக்கிறது மாடுகள்லாம் அப்படி அப்படியே உட்காரது ஒரு இடத்துல அங்கே அப்படியே தங்குறார் அங்கே சந்தியாவந்தனம் பண்ணி சமிதாதானம் பண்ணுறார் அப்படி சமிதாதானம் பண்ணிவிட்டு அந்த அக்னிக்கு பக்கத்திலையே உட்கார்ந்து ராத்திரி பூரா காயத்ரி ஜபம் பண்ணுறது தூக்கம் வந்தால் அப்படியே தூங்கிறது அப்படி பண்ணிட்டுருக்கார் அன்றைய தினமும் அதே போல் செமிதாதானம் பண்ணிட்டு அந்த அக்னியினுடைய சந்நிதியில் உட்காண்டிருந்தார் அப்படி உட்காண்டிருக்கிற பொழுது பின்பக்கத்தில் சத்தியகாமா அப்படின்னு யாரோ கூப்பிட்டது போல இருந்தது திரும்பி பார்த்தால் அவர் அழிசனு வந்த மாடுகளில் வயசான ரிஷபம் அத்தஹேனம் ரிஷபோப்யூவாதா சத்யகாமா இதி பகவஜிதிஹ பிரதிசுஸ்ராவா பிராப்தா சௌமியசிரம் ஸ்ம பிராபஜன ஆச்சாரிய குலம் அந்த ரிஷபம் சத்தியகாமான்னு கூப்பிட்டது திரும்பி பார்த்தால் அது காலமாடு ஆச்சரியமாக இருந்தது சத்தியகாமனுக்கு என்ன ரிஷபம் பேசுகிறதுன்னு அது என்ன ரிஷபஸ்வரூபத்தில் யார் வந்திருக்காருனா வாயு பகவான் வாயு தேவத வந்திருக்க வந்து அவனுக்கு அவன்கிட்ட பேசுகிறார் ரிஷபரூபமாக வந்து அந்த ரிஷபம் சத்தியகாமான்னு கூப்பிட்ட உடனே பகவதிதை பிரதிசிஸ்ராவ சொல்லுங்கோ அப்படின் தான் நானூறாக நாம் வந்தோம் ஆயிரமாக நாங்கள் வளர்ந்தாச்சு விரத்தி ஆயாச்சு நாம் ஆச்சாரிய ஆசிரமத்தை நோக்கி நாம் கிளம்ப வேண்டிதான் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஆஹா போவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான் ஏன்னா அவனுக்கு அது என்னின் இருக்கிறதுக்கு அவனுக்கு ஞாபகம் இல்லை அதனால் அவன் சொன்ன வேண்டிய காரியத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கான் அந்த ரிஷபம் ஞாபகப்படுத்தி போவோம்னு அப்போது அந்த ரிஷபம் சொல்லித்து இத்தனை நாளும் ஒரு நாளாவது எங்களை ஹிம்சிக்கல்ல நாங்கள் போகிறபடி நீயும் கூட வந்து உன்னுடைய தர்மத்தை விடாமல் நீ செய்திருக்க அதற்காக நாங்கள் உனக்கு ஒரு உபதேசம் பண்ணணும்னு நினைக்கிறோம் நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷபம் உபதேசம் பண்ணுறது சத்தியகாமனுக்கு இன்னும் உபதேசம் பண்ணுறதுன்னா பிரம்மஸ்வரூபத்தை காட்டுறது ஆத்மானுபவத்தை காட்டுறது ரிஷபம் எப்படி காட்டுறது அப்படின்னா பிரம்மஸ்வரூபத்துக்கு பதினான்கு கலைகள் அப்படின்னு உபாசிக்கிறது பிரம்மஸ்வரூபம் பதினான்கு கலைகளே உடையது ஷோடசகலகா அதில் முதல் நாலு பா நான் நாலு கலையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அந்த ரிஷபம் உபதேசம் பண்ணுறது எப்படி உபதேசம் பண்ணுறதுன்னா பிராச்சி திக் கலா பிரதீச்சி திக்கலா தட்சிணா திக் கலா உதீச்சி திக்கலா ஏ ஷவி சௌமிய சதுஷ்கல பாதோ பிரம்மண பிரகாஷவா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த நான்கு திக்குகள் இருக்கே இந்த நான்கு திக்குகளையும் பிரம்ம பிரம்மத்தினுடைய முதல் பாதம் அப்படின்னு உபாசிக்கிறது நான்கு கலைகள் உள்ள முதல் பாதம் பிரம்மஸ்வரூபத்துக்கு அப்படின்னு உபாசிக்கிறதுக்கு பேர் பிரகாசவான்னு உபாசிக்கிறது அப்படி நீ உபாசனம் பண்ணு அப்படி உபாசித்தால் பிரகாஷவான் அஸ்மின் லோகே நீ பிரகாசவானாக இருப்ப இந்த லோகத்தில் பிரம்மஸ்வரூபமாக அனுபவமானது உனக்கு கிடைக்கும் அனாவிரத ஸ்வப்பிரகாச சைத்தன்யம் உனக்கு பிரகாசிக்கும் அப்படின்னு அந்த ரிஷபம் உபதேசம் பண்ணுறது கேட்டென்றால் கேட்க கேட்க அவனுடைய மனசு நன் கிரகிக்கிறது ஏன்னா இத்தனை வருஷ காலம் காயத்ரி தபத்தை மாத்திரமே வச்சுண்டு பண்ணதுனால இந்த காயத்ரி மந்திரமானது சத்தியகாமனுக்கு சித்தி ஆகிடுது அப்படிங்கிறத காட்டுறது அந்த ரிஷபம் அப்படி உபதேசம் பண்ண பண்ண மனசு நான் ஆனது ரொம்ப சந்தோஷப்பட்டான் சத்யகாமி சந்தோஷப்பட்டு மேற்கொண்டு உள்ளதையும் சொல்லணும் அப்படின்னு கேட்டான் மேற்கொண்டு உள்ள மூன்று பாதங்களையும் சொல்லணும்னு கேட்டான் ஆசையா அப்போது அந்த ரிஷபம் சொல்லித்து மேற்கொண்டு உள்ள ரெண்டாவது பாதத்தை உனக்கு நீ உபாசிக்கிற அக்னியானவர் உனக்கு உபதேசம் பண்ணுவார் வா நாம் போவோம் அப்படின்னு கிளம்பித்து அந்த ரிஷபம் அந்த ரிஷபம் உபதேசம் பண்ணதையே மனசில் திரும்ப திரும்பவும் நினச்சிண்டு அத்தனை பசுக்களையும் ஊட்டிண்டு திரும்பவும் ஆசிரமத்தை நோக்கி கிளம்பின சத்தியகாமன் அப்படியே கொஞ்சம் தூரம் அஸ்தமிச்சது திரும்ப மறுநாளைக்கு அங்கே ரிஷபெல்லாம் படுத்தணும் ஒரு தங்கித்து அங்கேயே அதே போல் சாயங்காலம் சாயங்காலம் பண்ண வேண்டிய சந்தியை பண்ணி சமிதாதாரம் பண்ணிவிட்டு அக்னிகிட்ட உட்கார்ந்தார் அந்த அக்னியானவர் இரண்டாவது பாதத்தை உபதேசம் பண்ணித்துன்னு சரித்திரம் போகிறது அடுத்து உபன்யாசத்தில் பார்ப்போம்